வணக்கம் நன்றினியின் இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் முப்பத்தி ஒராம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமனத்தில் நடைபெற்ற முறைகேடு குறித்து சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க கோரி தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பழனி முருகன் கோவிலுக்கு புதிய சிலை செய்ததில் நடந்த மோசடி வழக்கில் பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து தற்போது வரை கோவிலில் பராமரிக்கப்படும் ஆவணங்களை ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சேலத்திலிருந்து பெங்களூரு செல்லும் புறவழிச்சாலையில் எண்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் ஒன்றினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று திறந்து வைத்தார் கொடைக்கானலில் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட திடீர் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி இரண்டு பெண்கள் பலியாகினர் கோவை அருகே ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 230 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட இரு நபர்களையும் கைது செய்துள்ளனர் ஒட்டி ஏற்காடு மற்றும் உதகையில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியினை பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர் இந்திய செய்திகள் டெல்லியில் நேற்று மாலை பலத்த புழுதி புயலுடன் பெய்த மழை காரணமாக விமான சேவைகள் மற்றும் மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டது இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருபத்தி ஆறு இன்று புழுதி புயல் தாக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காவிரி விவகாரம் தொடர்பான இறுதி உத்தரவை உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக நான்கு நாட்களுக்கு முன்பே கேரளாவில் தொடங்கும் என்று ஸ்கைமெட் வானிலை மையம் தெரிவித்துள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பல இடங்களில் மழை பெய்து வருகிறது திடீர் என பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர் சந்திராயின் இரண்டு விண்கலம் இந்த ஆண்டு இறுதியில் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார் இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழக இனைய இணையதளத்தில் தினமும் லட்சக்கணக்கானோர் டிக்கெட் முன்பதிவு செய்து ரயில் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டு பயணிகள் ஒரு ஆண்டுக்கு முன்பே டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது கர்நாடகா தேர்தலில் மெஜாரிட்டி இல்லாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கிடையாது என்றும் காங்கிரஸ் கட்சி கேட்டால் ஆதரவு கொடுப்போம் என்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் தனது நிலையை விளக்கியுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஆற்றின் குறுக்கே போடப்பட்டு மரப்பாலம் மீது மாணவர்கள் நின்று புகைப்படம் எடுத்தபோது பாலம் இடிந்ததில் ஐந்து மாணவர்கள் உயிரிழந்தனர் மேலும் பத்து பேர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் என அஞ்சப்படுகிறது இந்தோனேஷியா நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான சுரபயாவில் மூன்று கிறிஸ்தவ தேவாலயங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பதினோரு பேர் காவல் காவல்துறையினர் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் காயமடைந்தனர் நியூசிலாந்து நாட்டில் சமீபத்தில் கடலில் எழுந்த எழுபத்தி அடி உயர அலைகள் மிகப்பெரிய ராட்சத அலைகள் என்ற சாதனையை படைத்துள்ளது சீனாவில் புதிய தொங்கு பாலம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது அந்நாட்டின் ஜிஸ்கா ஆற்றின் குறுக்கேற்றி ஐந்து அடி உயரத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அடி நீளத்திற்கு கட்டப்பட்டுள்ள இந்த தொங்கு பாலம் மணிக்கு இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றையும் தாங்கும் வலிமை கொண்டது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 104 நான்கு வயது விஞ்ஞானி சுவிட்சர்லாந்தில் சட்டப்பூர்வமாக தற்கொலை செய்து கொண்டார் செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சி செய்வதற்காக நாசா அமைப்பு சிறிய ரக நானோ ஹெலிகாப்டரை அனுப்ப உள்ளது இரண்டாயிரத்தி இந்த ஹெலிகாப்டர் அனுப்பப்படும் என நாசா அறிவித்துள்ளது மேலும் செவ்வாய் ஆராய்ச்சிக்காக தேனி வடிவிலான ரோபோக்களை அனுப்பவும் நாசா திட்டமிட்டுள்ளது பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளுக்கு பல்வேறு பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதித்துள்ளது தூதரகம் அமைந்துள்ள பகுதியில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பயணம் செய்ய வேண்டுமானால் முன் அனுமதி பெற வேண்டும் என புதிய விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன வடகொரியாவின் வடகிழக்கில் மன் டாப் மலைப்பகுதியில் உள்ள பும் ஏரி பகுதியில் அந்நாட்டு அணுகுண்டு பரிசோதனை நடத்தும் மையத்தையும் இரகசிய சுரங்கங்களையும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அகட்டிட அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது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 நிறுவனத்தின் ஐ பி ஓ பொதுப்பங்கை வெளியிட வால்மார்ட் திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க கடந்த நிதியாண்டின் கடைசி காலாண்டில் மூன்று டன் தங்கத்தை ரிசர்வ் வங்கி வாங்கியுள்ளது அமெரிக்க மோட்டார் சைக்கிள் நிறுவனமான ஹார்லி டேவிட்ஸன் சென்னையில் புதிய கிளையை திறந்துள்ளது உள்ளூர் விமான நிறுவனங்கள் தங்களது விமான கட்டணங்களை நிர்ணயிக்கும் வழிமுறைகள் குறித்து ஆய்வு செய்ய போட்டி ஒழுங்குமுறை ஆணையம் சிசிஐ முடிவு செய்துள்ளது நடப்பு நிதியாண்டின் தொடக்கமான ஏப்ரல் மாதத்தில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களின் புதிய பிரிமியம் வருவாய் நான்கு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்து ஏழாயிரத்தி கோடியாக உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஜூன் பதினான்காம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை ரஷ்யாவில் நடக்கிறது இந்த உலகக்கோப்பையில் பிரேசில் முன்னணி வீரர் டேனி ஆல்ஸ் காயம் காரணமாக விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் விளையாட்டு மூலம் இந்தியா மற்றும் நேபாளத்துக்கு இடையே நல்லுறவை மேம்படுத்த முடியும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மேட்ரிட் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் ஆஸ்திரியா நாட்டின் டொமினிக் தீம் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் இவர் காலிறுதியில் முன்னணி வீரர் ரஃபேல் நடலை தோற்கடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆசிய கராத்தே போட்டியில் பதக்கம் வென்றவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என இந்திய கராத்தே சங்க தலைவர் கராத்தே தியாகராஜன் அறிவித்துள்ளார் அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் சேர்த்துள்ளது திரைச்செய்திகள் சென்னை தோட்ட இல்லத்தில் ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட இளைஞரணி செயலாளர்களுடன் ரஜினிகாந்த் ஆலோசனை நடத்தினார் புதிய படங்களில் நடித்து வரும் விஜய் சேதுபதி அடுத்ததாக பண்ணையாரும் பத்மினியும் படத்தை இயக்கிய அருண்குமார் இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார் இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக அஞ்சலி நடிக்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு வரும் மே பதினைந்தாம் தேதி முதல் தொடங்க சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்றை கோரும் மகாநதி தெலுங்கு அமெரிக்காவில் ஒரு மில்லியன் வசூலை தாண்டியுள்ளது கே ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் புதிய படத்தில் மலையாள நடிகர் மோகன்லால் முக்கிய வேடத்தில் நடிப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் தற்போது தெலுங்கு நடிகர் அல்லு சிரிஸ் என்பவரும் இந்த படத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடிக்க உள்ளார் நயன்தரா நடித்து கோலமாவு கோிலா படத்தில் வரும் கல்யாண வயசு பாடலை எழுதியதன் மூலம் சிவகார்த்திகேயன் பாடலாசிரியராக புது அவதாரம் எடுத்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் டெலிகிராம் செயலியை பதிவிறக்கம் செய்து அதிலும் நமது நெற்றினியின் நிகழ்ச்சிகளை கேட்டு சுவையுங்கள் நன்றி வணக்கம்